கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கும் உலமாப் பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே அல்லாஹத்தாலா நமக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஒரு நீண்ட கால வாழ்க்கையோ ஒரு முடிவில்லாத வாழ்க்கையோ அல்லாஹத்தாலா தந்துவிடவில்லை பிறந்த தேதி இந்த காலத்திலே அநேகமானவர்களுக்கு தெரியலாம் ஆனால் இறக்கப் போகிற தேதி யாருக்கும் தெரியாது யாருக்கு பிறந்த நாள் தங்களுக்கு பிறந்த கொண்டாடி கொள்கிறார்களே பிறந்த எழுதி வைத்திருக்கிறார்களே அவர்கள் இறக்கப் போகிற நாள் எழுதி வைத்துக் கொள்ள முடியுமா யாராவது இதுவரை உலகத்திலே யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா செய்ய முடியுமா நான் இந்த தேதியில் இறந்து விடுவேன் என்று யாருக்காவது சொல்லுகிற அதிகாரத்தை யாருக்கும் நிகழ்ச்சி ஒரு கணவர் காலையில எட்டு மணிக்கு படுத்திருக்கிறார் அங்கே வீட்டில கணவரும் மனைவியும் தான் வேறு யாரும் இல்லை மனைவி அடுப்படியிலே மனைவியை பெயர் சொல்லி அழைக்கிறார் மனைவி ஏதோ அடுப்பு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த மனைவி அந்த வேலையை முடித்து திரும்பி வந்து என்னங்கன்னு கேட்டா பதில் சொல்லல திரும்ப என்னங்கன்னு பதில் சொல்லல திரும்ப என்னங்கன்னு சொல்லல தொட்டு பார்த்தா ரூக்கலை சோதர்கள சைக்கிளிலே போய் கொண்டிருந்தார் ஒருத்தன் ஆபீஸுக்கு வேகமாக ஒரு பருந்து எங்கிருந்தோ ஒரு பாம்பை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது தன்னுடைய காலையில அந்த போன பாம்பு ஏதோ காரணத்தினாலே அந்த பருந்து அந்த பாம்பை விட்டுமிட்டது ரோட்டிலே போய் கொண்டிருக்கிற சைக்கிளிலே போய் கொண்டிருக்கிற இவருடைய கழுத்தில் வந்து அந்த பாம்பு விழுந்தது நல்ல பாம்பு நன்றாக கடித்து விட்டது பாம்பு ரோட சைக்கிள் எங்கே சகோதரர்களை மரணம் எப்படி வரும் என்று தெரியாது பஸ் வேகமாக போய்கொண்டிருந்தது ஒரு டயர் பஸ்ட் ஆகிவிட்டது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் ஆகி பஸ் அந்த அந்த மைதானத்துக்குள்ளே நுழைந்து விட்டது கொஞ்சம் தூரம் ஒரு இருபது முப்பது அடி போயிருக்கும் அங்கே ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஏதோ விளையாடி கொண்டிருந்தார்கள் சீட்டு ஏதோ விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் இரண்டு பேர் மேலே பஸ் ஏறி இரண்டு பேர் செத்து விட்டார்கள் பஸ்ஸில் யாருக்கும் எந்த காயமும் இல்லை எதற்கு சொல்லுகிறேன் சகோதரர்களை இந்த உலகத்திலே நாம் சண்டை போட பிறக்கவில்லை அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய உத்தரவின்படி முகம்மது ரசூல்லா இஸ்வல் அல்லாஹ் வழியின்படி நடக்க பிறந்திருக்கிறோம் நமக்கு அல்லாஹு ஒருவன் முகம்மது நபி நமக்கு அவர்கள் மட்டும்தான் நபி வேறு யாரையும் நாம் நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் நபி என்று சொல்லுகிறார்களோ அந்த நபி சொல்லுகிறவர்களுக்கு முன்னாலே இருந்து நபி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் என்று அர்த்தம் சாட்சி என்று சொன்னாலே கண்ணாலை கண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் சாட்சி என்ற வார்த்தைக்கே கண்ணாலை கண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தம் நபி என்பது பொய்யாகாது நடப்பதில்லை இமாம் சோதர்களை தாய்மார்களை நாம் செய்ய வேண்டிய முயற்சியே வலுப்படுத்திக் கொண்டு முகமது வழியிலே நடப்பதுதான் இரண்டை தவிர வேறொன்று யாருக்கு காதலை விழுக வேண்டும் அவர்களுக்கு விழுகட்டும் நாங்கள் அப்படியுமான் கொள்ளவில்லை நாங்கள் சொல்லுவதுதான் நாங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதில்லை நாங்கள் சொல்லுவதுதான் நாங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதல்ல நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் எங்களுடைய களிமா இதுதான் உங்களுடைய களிமா எதுவோ தெரியாது அஷ் அல்லா இலஹி அல்லாத் முகமது அல்லா முழுமையான நம்பிக்கை இருக்கிறது இமாம் ஷாஃபி ராமத்தில் கேட்டார்களாம் உங்களுக்கு வெளியே வருகிற குஞ்சை பார்க்கிறேன் அதை பார்த்து அல்லாஹின் மீது ஈமான் கொள்ளுகிறேன் மானிலிருந்து வருகிற பார்க்கிறேன் அதை பார்த்து ஈமான் கொள்ளுகிறேன் இது போன்ற சில வாசகங்கள் முட்டையிலிருந்து குஞ்சு இருபத்தோரு நாள் வைத்ததற்கு பிறகு ஏதாவது சப்தம் கேட்கிறதா உருவாகுகிறது அதனுடைய அழகிலிருந்து கால் நுடி வரை எடுத்து பார்த்தீர்கள் ஆராய்ச்சி வரை முடிக்க மாட்டான் ஏனென்றால் படைத்தவன் கபுலால ஆராய்ச்சி செய்கிறவன் படைக்கப்பட்டவன் படைக்கிறவன் அல்ல யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த இந்த வானம் பூமி ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போய் கொண்டிருக்கிறது வானங்களை படைத்தவன் இன்று வரை வானங்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள் ஏனென்றால் வானம் இருக்கிறது என்று குரானிலே இருக்கிறது ஆகையினால் ஒரு உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு சொல்லுவீர்கள் ஆமா ஆமா இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் கலிவியோ சொன்னது போல வீட்டு சிறையில் காவல் வைக்கப்பட்டதற்கு பிறகு ஒ தயாரில்லை கொள்கை ஒத்துக்கொள்ள தயாரில்லை எப்பொழுது நடந்தது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அதுவரை பூமி மைய கொள்கை தான் இருந்தது சூரிய மைய கொள்கையை முதல் முதலாக சொன்னவன் கலிலியோ அவனுடைய எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்கிறதானால் இப்பொழுது அது தேவையில்லை எமக்கு அதற்காக விடுகிறேன் இமாம் ஷாபி சொன்னார்கள் கோழியில் இருந்து வருகிற முட்டையில் இருந்து வருகிற குஞ்சை பார்க்கிறேன் சகோதரர்களே உங்களை ஏமாற்ற நாங்கள் வரவில்லை உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அவசியம் இல்லை உங்களில் இருந்து எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உங்களில் இந்த உலகத்தில் எதையும் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை யாரிடத்திலிருந்து எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை உலமாக்கல் அத்தனை பேருடைய கொள்கையை நான் சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கையை சொல்லவில்லை நானும் அதிலே ஒருவன் உலமாக்கள் அவ்வளவு சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த காலத்திலே ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறார் நான் அஞ்சு நேரம் தொழுகணும் மனைவி அஞ்சு நேரம் தொழுகணும் மக்கள் அஞ்சு நேரம் தொழுகணும் ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மனைவி என்ன சொல்றாங்க என்னங்க ஒரு டிவி கூட வாங்கலையே நீங்க ஒரு டி கூட அசல்ல வாங்க வேண்டியது அதுக்கு மேல எத்தனையோ இப்ப அந்த சுத்தி இருக்கிற சைதானுடைய கொடி சைத்தானுடைய கொடி சோதர்களே அந்த கொடிக்கு கொம்புகள் முளைத்திருக்கின்றன வெள்ள சைத்தான் கருப்பு அந்த வயர் வழியாக போகுது அந்த கருப்பு வெள்ள தான் எல்லா வீட்டையும் நீங்கள் என்பதை பற்றி பின்னாலே பேச்சு வந்தால் சொல்லுகிறேன் கொள்கை சொல்லுகிறேன் ஏதோ காரணத்தினாலே நிர்பந்தத்தினாலே மக்களுடைய தவிர்க்க முடியாத அந்த சூழலின் காரணத்தினாலே பெரிய கேள்வி நடக்கிற அணாச்சாரத்தை போய் தடுத்தீங்களா நடக்க யாராவது ஆளும்களில் நடத்த மட்டும் நடக்கும் போய் தடுப்பீங்களா நீங்களும் சொல்லிக்கொண்டிருக்கீங்க அதையேதான் சொல்லிக்கொண்டேதான் கேட்டார்கள் என்று அந்த கொஞ்சம் முட்டையிலிருந்து வருகிறதை அதை பார்த்து என்னுடையது என்று சொன்னார் ஆராய்ச்சி சொல்லி இருக்கிறார்கள் அந்த பாரு கத்தியில் உடைக்கிறார் கத்தியில் உடைக்கிற முட்டையைக்கு எப்படி உடைக்க முடியுது வெளிபாகம் தான் கெட்டியாக இருக்குமாம் உருபாக இருக்குமாம் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய வேலை அது நமக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை மிருகங்கள் காட்டிலே ஆனால் மானிலிருந்து கஸ்தூரி எப்படி வருகிறது மாட்டில் இருந்து கோரோசனை எப்படி வருகிறது மீனில் இருந்து அம்பர் எப்படி வருகிறது அல்லாஹ் நினைத்தால் சாதாரண ஒரு மீனில் இருந்து அம்பரை உற்பத்தி செய்கிறான் கருப்பாக இருக்கும் உலகத்தில் சண்டை போட வரவில்லை தாய்மார்களை கவனமாக கேளுங்க அல்லாஹனுடைய சக்தியை புரிந்து கொண்டு அவன் சொன்னபடி வாழ்க்கை நடத்த முயற்சி இருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது இன்றோ நாளையோ நாளை மரணம் இன்று வாழ்வு நேற்று பிறப்பு நாளை மரணம் இன்று வாழ்வு நேற்று பிறப்பு இவ்வளவுதான் வாழ்க்கை சகோதரர்களே அந்த அம்பர் எடுக்கும்போது கருப்பாக இருக்கும் நாட்டமாக இருக்கும் காய்ந்ததற்கு பின்னாலே அதனுடைய நிறமும் மாறும் அதனுடைய வாசனையும் மாறும் நறுமணமாகிவிடும் துர்நாற்றமாக இருந்தது நறுமணமாக ஆகிவிடுகிறது எப்படி ஏன் சகோதரர்களே பூரி பார்க்கிறோம் இல்லையா மல்லிகைப்பூவை பார்க்கிறோம் ரோஜாமலரை பார்க்கிறோம் அது எல்லாம் மணக்கிறது எப்பொழுது மணக்கிறது அது ஈரமாக இருக்கும் பொழுது மணக்கிறது அது ஈரமாக இருக்கும் பொழுது மணக்கிறது காய்ந்து விட்டால் பிறகு அதிலே மனமில்லை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எந்த வசுவாக இருந்தாலும் ஈரமாக மணக்கும் காய்ந்து மணக்காது ஆனால் சோதர்களே நான் அந்த கடத்தலை சொல்லவில்லை சந்தன கடத்தலை சொல்லவில்லை சந்தனம் இருக்கிறதே அந்த மரத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன வாசனை தான் இருக்கும் எப்பொழுது அந்த மரம் காய்ந்து விடுகிறதோ பிறகுதான் என்னுடைய அல்லாஹ நாடினால் ஈரத்திலே மனக்கு வைப்பான் அல்லாஹ் நாடினால் காய்ந்த பிறகு மனக்கு வைப்பான் அல்லாஹ் நாடினால் மலரை மனக்கு வைப்பான் அல்லாஹ் நாடினால் வேற மனக்கு வைப்பான் வெட்டி வேற மனக்கு வைப்பான் அல்லாஹ் நாடினால் காயை மணக்க வைப்பான் ஏல காயை மணக்க வைப்பான் அல்லாஹ் நாடினால் பட்டையை மணக்க வைப்பான் கருவ பட்டையை மணக்க வைப்பான் அல்லாஹ் நாடினால் அல்லாகவை நம்புங்கள் அல்லாஹ சொன்னபடி வாழுங்கள் அவன் அனுப்பிய முகமது தெரியுமா அவர்களை பற்றி நான் என்ன சொல்வதான் அவர்களுடனே இருக்கிறவர்கள் யார் மாறாக உடைக்க முயற்ச மாறாக முரண்படுகிறார்களோ அவ இருப்போணும் ஆனால் தங்களுக்கு இடையிலே அன்பு பாராட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சண்டை போடுகிறவர்களாக அல்ல தொழுகை விட்டுவிட்டு நோட்டீஸ் கொடுக்கிறவர்களாக அல்ல அடையாளம் சோதரது விட்டுவிட்டு இருக்கிறவர்களை கொஞ்சம் கேளுங்கள் தராகும் யாரிடம் தேடி இல்லை அல்லாஹுடைய நெற்றியிலே சஜிதாவுடைய சொல்லுகிறான் சஜிதா செய்து செய்து நெற்றி காய்த்து போய் இருக்கும் என்று சொல்லுகிறான் வரா சொல்ல தொழுகையால் அந்த வருங்கத்திலே வருஷம் வெளியிலே தருகிற கருப்புக்கு பெயர் அப்படிப்பட்ட நபியை பின்பற்றுகிறோம் அந்த நபி சொன்னவைகளை பின்பற்றுகிறோம் அந்த நபி சொன்னதை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை பின்பற்றுகிறோம் அந்த நபி சொன்ன சொல்ல சொன்னாததை சொல்லாததை இவர்கள் சொல்லுவார்களே ஆனால் சொல்லை தூக்கி எறிந்து விடுவோம் நபி சொ உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய காலம் இருக்கிறதே கடைசி நாலு வருஷம் தான் எல்லா விஷயங்களையும் திறந்து எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஒன்னொன்றாக தனித்தனியாக சொல்லுவதற்குரிய கால அவகாசம் இல்லை என்பது சரித்திரம் தெரியும் ஆனால் இந்த தரித்திர சரித்திரங்களுக்கு எப்படி தெரியும் சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும் ரசூருல்லாவுடைய காலம் மதனி வாழ்க்கை மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஆறு வருட காலம் எப்படி இருந்தார்கள் சுலஹேப தேவியாவது என்ன நடந்தது சுலேஹ தேவியாவிலே என்ன நடந்ததுக்கு பிறகு அரசர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினார்களே எந்த சூழ்நிலையை அனுப்பினார்கள் அந்த கடிதங்களுக்கு எப்படிப்பட்ட நூத்தி ஐம்பது பிரயாணங்கள் சகாபாக்கல் செய்திருக்கிறார்கள் அதிலே ஏறக்குறைய இருபத்தி மூன்று பிரயாணத்திலே ரசூதுல்லாய் சல்லா அலிஸ் தாங்களே இருந்திருக்கிறார்கள் இப்படி ஈமானையும் வளர்க்க வேண்டிய காலத்திலே ஒவ்வொரு மசாலாவையும் அவர்கள் சொல்ல எதிர்பார்க்கவே முடியாது காரணம் அதை மக்களே இல்லை மக்களுடைய நிலை என்ன மக்களுடைய தெரியாதவர்கள் எந்த விவரங்களையும் அவர்கள் புரிந்து முடிந்தவர்கள் அல்ல ஈமானுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அரசர்களாகிறார்கள் முன்னாலே அந்த தகுதி இருந்தது ஆனால் தவறான வரியிலே உபயோகப்படுத்தினார்கள் இன்றும் நிறைய பேர் தகுதியை தவறான வரியிலே உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தகுதி சரியான வரியிலே உபயோகப்படுமானால் எப்படி துமரது சித்திக்கிறதுக்கான மாதிரி இன்னும் ஏனைய சகாபாக்களுக்கான மாதிரி ஆகியிருக்குமானால் இந்த உலகத்தையே ஆளுகிற இந்த உலகத்தையே ஆன்மீக ரீதியிலே ஆளுகிற அரசர்களாக ஆகியிருப்போம் இன்றைக்கும் நான் சொல்லுவேன் சோதர்களே மானசீகமாக உளமாக்கல் தான் ஆளுகிறார்கள் முஸ்லிம்களை மானசீகமாக உளமாக்கல் தான் ஆளுகிறார்கள் அரசு ஆளுகிறது இதற்கு முந்தைய அரசாக இருக்கலாம் இதற்கு பிந்தைய அரசு ஆட்கொண்டிருப்பது உலமாக்கல் தான் இன்றைக்கும் உலமாக்கல் அனைவரும் சேர்ந்து ஒன்றை சொன்னால் இந்த சமுதாயத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஐயத்து முதல் கூட்டம் இன்னைக்கு இப்படி கலங்கி போய் நிற்கிறாங்களே என்ன இந்த ரோட்ல இவ்வளவு போய் இருக்கிறார்கள் என்பது பேரவை என்பது எல்லா மதுரை நாதிர்கள் அதே போல மற்றும் ஆளும்கள் ஜமாத்துள்ள பத்திரிகை ஆசிரியர்கள் அவ்வளவு பேரும் உறுப்பினர்களாக கொண்ட ஐயத் பேரவை உங்களை சும்மா விடாது துண்டை காணா துணிய காணான்னு ஓட போறீங்க தவறுகளை திருத்துக்கள் தவறாக இருந்தால் ஆனால் இது உங்களுடைய தவறையே நீங்கள் நபி வழி என்று சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை இந்த சமுதாயம் புறக்கணித்தே தீரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நாங்கள் நபி வழியை விளக்கம் கேளுங்கள் கேள்விகள் நிறைய கேட்கிறார்கள் கேட்கும் போதே முரண்பட்ட மதுகபுகளை பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க முரண்பட்டது முடிவு செய்து விட்டீர்களோ தாங்கள் தனியாக இருந்து கொள்ளுங்கள் முடிவு பண்ணிளுக்கு ஏற்கனவே விவாதங்கள் செய்யப்பட்டிருக்கிறது புதுசு இல்லை அதிசயம் இல்லை ஒரு அதாவது அப்படி ஒரு மாயை விவாதம் செய்ய வர்றீங்களா நேரடி விவாதத்துக்கு தயாரா என்பது ஒரு மாயை ஏற்கனவே செய்யப்பட்ட விவாதங்கள் புத்தக வடிவிலே கேசட் வடிவிலே வந்திருக்கிறது ஏதாவது முடிவு ஏற்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள் விவாதங்கள் என்ற பெயராலே குழப்பங்களை உண்டாக்கி விவாதங்கள் என்ற பெயராலே குளத்திலே குளத்தை கலக்கி மீன் பார்க்கிறீர்கள் நாங்கள் குளத்தை கலங்கவே விடமாட்டோம் மனத்தையும் கலங்க விட மாட்டோம் குலத்தையும் கலங்க விட மாட்டோம் எங்களுடைய குலத்தையும் தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இந்த விவாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லா சொன்னபடி ஐந்து நேரம் தொழுது முதல்ல ஐந்து நேரம் முஸ்லிம்கள் விடாமே வீட்டில் இருந்தாலும் தொழுகணும் வெளியூர் போனாலும் தொழுகணும் தொழுகணும் வியாதியா இருந்தாலும் தொழுகணும் கல்யாண வீடா இருந்தாலும் ரெண்டு அவர் சொல்றாரு இருபது ஒன்னு சொல்றாரு மூணு பேர் சரியான கணக்கு தொழுகிறவங்க இருபது அதுவும் சரி ஆனா விட்டு விட்டு விடாமல் எந்த நிலையிலும் உக்காந்து உட்கார்ந்தோ அப்பொழுது ஒரு அற்புதமான கேள்வி அதிசயமான பதில் ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு நேரம் போகுது என்ன செய்வார் தயமும் செய்து தொழுவார் தயமும் தண்ணி இல்லாமல் போறதுதான் காரணமே தவிர தொழுகையுடைய நேரம் போவது காரணமாகாது பயங்கல் அது மசாலா சொல்றது நேரம் இல்லை குறிப்பு கடமையாயிருச்சு போகுது ஆகியனால் தயமும் ஆதாரம் எங்க இருக்கு ஒரு ஆதாரம் இல்லை இந்த மாசத்திலே ஜனத்தில் இருக்கு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட அதாவது ஆதாரம் இல்லாத விஷயங்களை விட்டு விட்டு அல்லாக குறிப்பாக தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை இதுவரைக்கும் வந்ததாகவே தெரியலை கொஞ்சம் செய்யணும் உடனே தொழுகணும் அப்படித்தான் ளுக்குதான் ஜ இங்க வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு இருட்டாக இருக்கும் போது சொன்ன உடனே தொழுகிறது சுனத்து மதகு விலையும் மேல போது <moans��> பேச தெரியாத குழந்தை என்ன நான் சொல்லு ஜட்டியும் போட்டிருக்காதான் குழந்தை தொழுகு உங்க தொழுக கபூலாகுதோ இல்லையே இந்த குழந்தை என்னுடைய தொழுகை கெட்டா என் கபூலாகும் யாருக்காக தொழுகிறேன் சில பேர் கை தூக்கி துவாவை செய்யறது காரணம் என்ன செய்தாலும் கபூலாக போறதில்லை ஒரு ஏதாவது கொஞ்சமாவது கபூலாகுங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் துவா செய்யலாம் இதுதான் ஆகாதுன்னு தெரியும் அதனால அதை செய்யறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனவும் ஒண்ணு தெரியல ஆகையினால தாய்மார்களை கட்டார ஐந்து நேரம் தொழுங்க வீட்டில் ஹரமான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க விட நம்ம எல்லாருக்கும் தேவையானது நம்மளுக்கு சேர்ந்து தொழுகணும் எல்லாம் செய்யணும் எல்லாவற்றை விட இன்னொரு தேவை அத்தியாவசியம் என்னன்னு சொன்னா அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது நினைக்கவும் கூடாது நம்மளுடைய பொழுதுபோக்கே அதுதான் நமக்கு ஆக சிறந்த பொழுதுபோக்கேதான் அடுத்தவங்களை பத்தி பேசணும் என்ன ஆச்சவரு நினைச்சாரா இறங்கிட்டாரா என்ன கொண்டு வந்தாரு எப்படி போனாரு விசா கிடைச்சிருச்சா பாஸ்போர்ட் அது கிடைச்சா இதாச்சா என்ன இதுதான் பேச்சிருக்கும் மோசமான ஆள் கடைசி முடிவு எல்லாம் சேர்ந்து தீர்மானம் என்ன போடுவோம் அவர் மோசமான ஆள் நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களா என்ன தெரியுமா வீட்டுக்கு குழந்தை குடம் சரியில்லை கூட்டிட்டு போனோம் இருப்பா பேசிட்டு போலான் இல்ல இல்ல அவசரமா போயிட்டார் அவர் போனவுடன் இந்த மூணு பேர் இவனை தெரியுமா இந்த போற சோதரிகளை அவன் தனியா இருந்தான் பேச மாட்டான் பத்தி நினைப்பான் அவன அதை பத்தி இந்த ஆளை பத்தி நினைவுகளிலே சிலது பாவம் பேச்சிலே சிறிது பாவம் என்பது இருக்கிறது நினைவிலும் சிறிது பாவம் ஆகினால் மூமின் தேவையான விஷயம் பேசக்கூடாது அவ்வளவுதான் இது அறிவுத்து கிடையாது பின்னால பேசுற வேலை கிடையாது அதனால சோதரர்களே அல்லாஹுவை நம்பி வாழ வேண்டும் முகமதுல்லாவுடைய வழியில வாழ வேண்டும் இதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம் கடைசி மூச்சிருக்கும் சொல்லுவோம் கடைசி மூச்சு இப்போவோ பிறகோ நாளையோ அடுத்த வருஷமோ பத்து வருஷமோ தெரியாது சோதரர்களே ஆனால் கடைசி மூச்சிருக்கும் வரை உளமாக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறார்கள் மதரசாக்கள் அவ்வளவு சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறது ஆலிம்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறார்கள் ஜமாத்து அவ்வளவு சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறது எங்காவது மாறாக நடக்கிறது என்றால் அது நிர்பந்தமாக நடக்கிறது அதை தர்க்கம் பண்ணிக்கொண்டிருக்கார்கள் என்று சொல்லிக் கொண்டு கேட்டால் நல்லவேளை அல்லாஹா கேட்டார் எந்த பத்தி எந்த கேள்வி கேட்கணும் இதே தெரியல நான் சொல்ல கேள்வி கேள்வியே தப்பு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத என்ன சொன்ன கேள்வியே தப்பு கேள்வியே தப்பு ஒருத்தர் பார்த்து அப்துல்லாவை பார்த்து அக்கா அக்கா தான் சொல்றது சில ஊர்ல ராத்தா சொல்லுவாங்க அக்கா அப்துல்ல சொல்றது கேள்விகள் அநேகமானது எனக்கு ஒரு ருசி தெரியும் இபாது ரஹ்மான் சொல்லும் போதே மகனே இங்கவான்னு கூப்பிடுறது ஒன்னு இருக்குது மகன் பேர சொல்லி அபு வக்கிறீங்க வா அப்துல்லா இங்கவா அப்படின்னு கூப்பிடலாம் தே இங்க வாத்தா குருவே இருக்கு ஆனால் என் மகனே இங்கவா அதே போல அல்லா சொல்றான் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இன்னொரு இடத்தில் இருக்குது நடை நடக்காதே கூடாது அங்கடையே இருக்குறதா இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய முத்தான முகமது சல்லாடைய நட இது இது என்றால் போன்ற து போல இருக்கும் ஒழு ஜில் கேட்டிக்கா எனக்குள்ளலாமா இதற்கு எந்த தடையும் நான் பார்க்கவில்லை பதில் ஹதீசில இன் பண்றது பேண்ட் ஹதிசில ஷர்ட் இன் பண்றது சோதரே சரியத்து உடை என்ன ரொம்ப என்ன என்ன அதோடு கூட இன்னொரு பெரிய அற்புதமான வாதம் தாடி வைக்கணும் அவ்வளவுதான் அது தாடின்னு சொல்லணும் அவ்வளவுதான் அதோட நீலாகலம் எல்லாம் கணக்கில்லை நாங்க சொல்றோம்லாசல் என்ன செய்தாங்களோ அது செய்யணும் அவ்வளவுதான் இந்த நீலந்து பின்பற்றக்கூடியவர்கள் நடை உடை பாவனை பின்பற்றுகிறார்கள் பேச்சு கூட தலைவர் பேச பார்க்கிறார் நீங்கள் நபி வழியை பின் அவர்கள் எப்படி ஆடை அணிந்தார்கள் ஆடைக்கு இலக்கணம் சரியத்தில் சுருக்குமா சொல்றேன் தாய்மார்களும் ஆடை என்றால் அவருடைய பார்த்து அல்லாஹருடைய அச்சம் வர வேண்டும் அதற்கு பெயர் ஆடை ஜுப்பா போடணுமா தொப்பி போடணுமா உணர்வுகள் வரக்கூடாது அதை பார்த்தா என்ன வரக்கூடாது தவறான உணர்வுகள் வரக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஆடையை பார்த்து அந்த பெண்ணு போகும்போது போறோம் பஸ் நிக்கிறோம் பின்னால நிக்கிறோம் அந்த ஆடையை பார்த்தால் தவறான உணர்வுகள் வந்தால் அந்த ஆடை தவறு ஒரு ஆணை பின்பால் உணர்வுகளை ஏற்படுத்துமானால் தூண்டாதான் நிறைய கேள்விகள் இருக்கிற அடிப்படையே அதுதான் அவசியமா நீங்க சொல்றோம் இமாங்குடைய பெயரால சொல்றது இருக்குதே அடையாளத்துக்கு சொன்ன அடையாளத்துக்கு சொன்னோம் என்னங்க சோத்துப்பான இருங்க சோத்து பான அம்சம் சில ஊர்ல இருக்கு சோத்து பானை அந்த பானை இந்த பான என்னென்னோ நண்டு காலு ஒள்ளிக்காளு ஒல்லிசா நிறைய கேள்விப்பட்டிருக்கப்படி அவர் ராவுத்தெரு மறைக்காருக்கு இதே போல சொல்லப்பட்டது அடையாளத்துக்கு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இமாம் அபிப்பிராயம் இருக்கிறதும் எல்லா ஹதீஸையும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க ஹதீஸிலே இல்லாதறதை விட்டறலாம் ஹதீஸிலே இருக்குதே நீங்களே முன்னுக்கு பின்وراமாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே நீங்களே நேத்தோன்று இன்றுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே நம்முடைய மானவர் ஒரு தேடி அவருடைய முன்னுக்கு பின்ورا ஆனதுல வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மாசமோ அந்த மாச இதோ பக்கத்துல மாசத்துல வந்து எழுதியிருக்கிறார் சஜ்தாவுடைய ஆயத்தை கேசட்ல வீடியோ கேசட்ல ஆடியோ கேசட்ல சஜ்தாவுடைய ஆயத்தை கேட்டால் சஜ்தா செய்யணுமா இல்லையா அப்படிங்கற ஒரு கேள்வி கேற்றுகிறார் அதுக்கு இந்த மாசத்துடைய அல்லது போன மாசத்துடைய இதில் அவர் பதில் சொல்லி இருக்கிறார் சரிதாவுடைய கேசட் கே பதில் சொ சிதா செய்யணுமா இல்லையா என்பதற்கு அவர் எழுதியிருக்கிறார் ஒளிப்பதிவு நாடாவிலிருந்து குரான் வசனங்களை கேட்கும் பொழுது நேரில் கேட்பது போன்ற உணர்வையே நாம் அடைகிறோம் சரிதா செய்வது ஒருவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டியதல்ல இறைவனுக்காக செய்யப்படும் வணக்கமாகும் எனவே ஒளிபதிப்பு நாடாவில் கேட்டால் சரிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளையை செயல்படுத்த வேண்டும் கேசட்டில் கேட்டாலும் சரிதா செய்யணும்னு சொல்கிறார் இதே இது எப்ப சொல்லி இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஏழு ஜூலை பக்கம் ஐம்பது எங்க போய் நீங்க பார்க்கணும் பதில் சொல்லும்போது இதற்கு முன்னால் இருக்கிற ஆனால் தொண்ணூத்தி ஏழு இரண்டாம் தேதி மேலப்பாளையத்தில் அவரே பேசி இருக்கிறார் அதே தொண்ணூத்தி ஜூலைதா செய்யணும் எழுதியிருக்கிறார் பிறகு தேதி மேலப்பாளையத்தில் இருக்குது ஒளிப்பதிவு நாடாவில் சரிதா வசனங்களை கேட்டால் சரிதா செய்ய வேண்டியதில்லை ஆதாரத்தோடு இருக்கு அந்த புத்தகம் இருக்கு படிச்சு பாருங்க இவர் முதல் மாசத்தில் இரண்டாவது ார் விளங்குவதப்பட்ட பெயரை கட்டாயமான ஒன்றென்றோ அது அல்லாகுவால் விதிக்கப்பட்ட நாள் என்றும் போது அஞ்சு பதில் இருக்கு அஞ்சு பதிலும் அங்கேயும் ஒரு பதில் முதல் பதில் மதுகபு வேண்டாம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவரை சொல்லு செய் அடக்கி வச்சிருக்கிறது எப்பதான் போறது போன பீஷா போறது போட்டு பீஷா இப்ப பிஷாபுக்கு போனவர் எதை நோக்கி உட்காரம் திருவாரா உட்காரா என்றால் குரான் பத்தி இல்லை குரான் எல்லா விஷயமும் குரான்லே இல்லை முத்துவா திரான ரிவாயத்தை கொண்டு சாபித்தாக இருக்கிறது வழி வழியாக சொல்லப்பட்ட மறுக்க முடியாத நபர்கள் அளவு நபர்களை கொண்டு சாபித்தாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது முட்காதீர்கள் உட்கார்க்கு முதுகாட்டி உட்காரி சுன திருமதி உட்கார போறார் கிபிலா உட்கார கூடாது உட்கார்ந்தா கிபிலா அது என்ன செய்ய போற இந்த எல்லாவற்றையும் பார்த்து விளக்கம் சொல்லணும் மக்கா இருக்குதே மதீனா இருக்குது மக்காவுக்கு வடக்கே இருக்கிறது புரிய கேட்போம் உங்களுடைய இது கழிவுகளா இந்த குழி வரைக்கும் கழுவிருக்கு அது வரைக்கும் கழிவீங்களா இருக்குது காது வரை இங்கே நெத்தி வரை இங்கே தாடை வரைதான் இப்படி ஒருத்தர் நின்று நேர்த்தால் அவருடைய கண்ணுக்கு எது தெரியுதோ அதுக்குதான் பேர்மா இல்லையா நாளைக்கு போட்டு போய் கேட்காம இல்லையா என்றால் ஒரு <Sans> <Sans> <Sans> <Sans> <Sans> ஒரு லிட்டர் தண்ணியில போட்டு அரை நாளைக்கு மூணு அதைத்தான் தண்ணியில போட்டு காட்சி குடிச்சிடுவேன் அவர் கையில கொடுத்து இத தண்ணில போட்டு காட்சி குடிஞ்சல போட்டு காட்சி குடிச்சிட சோதரர்களை நீங்கள் இதைத்தான் செய்ய போகிறீர்கள் சோதர்களே என்பது கேள்வியே இல்லை என்பது கேள்வியே இல்லை கேள்வியே தவறு அதற்குமர் எந்த என்பது கேள்வியே இல்லை நான் இன்னும் சொல்லுவேன் தைரியமாக அபுஹனீபாவே அல்ல என்று சொர்களுக்கு சொர்க்கித்தவனு சொ இந்த எப்படி மருந்துகளை தொகுத்து அதை டேப்லெட்டுகளாக கொடுத்திருக்கிறார்களோ அது போல ஊரா ஹதீசிலிருந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற கேள்விக்கு பதில் சொல்றது இல்லைங்கிறது காரணம் கேள்வியை முதல்ல உங்களுக்கு விளங்க வைக்கணும் உங்களுக்கு வழங்க வைக்கணும் கேள்வியை கேள்வி நீங்க வழங்கினாத்தான் சொல்ற பதில் உங்களுக்கு வழங்கும் நீங்க விளங்கலை இப்ப சில பேர் கேள்வி கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒளிந்து கொடுக்கிறார்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட வந்து எளியா எனக்கு எளியா இல்ல இந்த பள்ளிவாசல இருக்கிற பள்ளியா ட்யூப் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு எங்க போய் ஒளிஞ்சோம் வந்து கேளுங்க போங்க கேளுங்க தாராளமா குற்றவரை சரியான பதில் வேண்டுமானா நீங்க சென்னைக்கு போங்க நிஜாமுதீன் மேலப்பாளையத்துக்கு போங்க அப்துல்சலா ஆதரத்துட்டு இல்ல வேண்டுமான அவங்களுடைய நல்ல ஒரு பெரிய மனு உட்காரம் எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இமாமுடன் சேர்ந்து கூட்டுதோது அடிப்படை ஆதாரம் என்னாம்கள் இதனை அனுமதித்துள்ளார்களா அப்படி இருக்கது தொழுகைக்கு பிறகு கூத்து দোয়া ஓதலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெளிவாரே தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல அதுல இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இதுல தொழுகைக்கு கூத்து দোয়া ஓதலாமா வேண்டாமான்னு சொன்னா ஜனங்களோட சௌகரியத்துக்காக கூத்து দোয়া ஓதப்படுது எந்த ஃபிக்ஹ் கிதாப்லயே கூட்டா দোয়া ஓதறது ફરதன்றோ சுன்னத்ன்றோ இல்லை தொழுகை முடிச்சிருக்கறோம் ஒரு நல்ல காரியம் செய்து முடிச்சிருக்கோம் ஆகையனால ஜனங்களுக்கு দোয়া தெரியிறது இல்ல அரபியிலே குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்து দোয়া ஜனங்களுக்கு சரியா ஓதத் தெரியல ஆகையனால கூத்து দোয়া ஓதப்படுது இவ்வளவுதான் உண்மை இதுதான் ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக ஓதப்படுது விட்டுக்கலாமா விட்டுக்கலாம் ஓத சொல்றாங்க அதனால ஓதனும் ஒரு நல்ல மலர் நல்ல துவா கபூல் ஆகிறது என்று அதிசயக்கு பிறகு நோன்புக்கு பிறகு அதே போல நல்ல அமல்கள் நல்ல அளவு காட்டுவாயாக இருந்திருக்கிறது அதே போல ரப்பனாத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக இருக்குது அதனால எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு உரிமை ஒவ்வொரு பாத்திரம் தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொட்டும் பாத்திரத்தில் என்ன இருக்குதோ பால் இருந்தா பால் வரும் பிசாப் இருந்தா பிசாப்பு வரும் எங்க கருத்து என்னன்னு கேட்கறீங்களா நீங்க கருத்து சொல்லிட்டு உட்கார்ந்து அர்த்தம் அதனால இது கருத்து சொல்றது ஒன்றும் இல்லை பாருங்க தொழுகையில் அத்தகைய விரல் அசைக்காம இல்லையா சமுதாய சிந்தனைக்குங்கிறது சரியத்து பாதுகாப்பு பேரவை பெரம்பூர் புரசவாக்கம் சென்னை இந்த அட்ரஸ்ல நீங்க கேளுங்க இதுல இமாம்களை பின்பற்றுதல் பற்றி அத்தகைய ஆற்றில் பற்றி தொப்பி போடாமல் தொழுகிறது பற்றி பெண்கள் மசிதுக்கு வருதல் பற்றி இது பற்றி விவரமா இந்த புஸ்தகத்தில் இருக்குது அட்ரஸ் யாவும் வச்சுங்க இவ்வளவுதான் ஐம்பத்தொம்பது பெரம்பூர் ரோடு புறசவாக்கம் சென்னை சென்னை ஏழு இந்த அட்ரஸ் எழுதி போடுங்க இந்த புத்தகம் அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க விவரமா இருக்கு வல்ல இறைவனை வணங்கும் பள்ளியில் அவுளியாக்கல் நபிவார்களை புகழ்ந்து இணை வைக்கும் விதமாக பாடல்களை பாடலாமா மவுலூது யாபுத் போன்றவைகளை ஓதுவதற்கு இமாம்களும் ரசூருல்லா அவர்களும் அனுமதித்துள்ளார்களா அவர்கள் காலங்களில் இத்தகைய பாடங்கள் பாடல்கள் உண்டா அப்துராசரத் இதுல சொல்லும் போது இப்ப நீடூர்ல ஹஸான மஸ்ஜி புகழ்ந்தும் எதிரிகளை இகழ்ந்தும் பாடல் பாடினார்கள் தவறில்லை மற்றவர்களோ புகழக்கூடிய உண்மையில் புகழக்கூடிய நல்ல பாடல்களாக இருந்தால் பாடுவதில் தப்பில்லை பாடல்களாக இருந்தால் பாடுவது தப்பு பதில் பதில் ஒருசார சப்தமிட்டு இடையூறு செய்பவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றலாமா சப்து ஒவ்வொரு பாத்திரம் இவங்களை வெளியேற்றிலும் இருக்கு மற்ற அபிப்பிரம் எல்லார செய்துற செயல் கூட்டா சப்தமாக சொ ஒரு விஷயத்தை சத்தமா செய்யலாம் உதாரணமா இல்ல இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் தப்பில்லை சத்தமா சொன்னாலும் தப்பில்லை எப்படி வேணுமா சொல்லிக்கொள்ளலாம் அதனால அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியே தான் என்ன கேள்வி இருக்குறாங்க பள்ளிவாசல் என்பது கூட்டாக செய்யக்கூடிய அமல்களுக்கு இடம் தான் தனியாக செய்கிற வீடுகளிலே செய்வது நல்லது பள்ளிவாசல் செய்தால் தவறில்லை கூட்டாக செய்கிற அமல் என்று சொல்லும் போது அமல்களிலே சேர்ந்ததுதான் சேர்ந்தது வைக்க சொல்வது கூட்டாக சொல்றதனால் மசிதில் தாராளமாக சொல்லலாம் அவர்களை வெளியேற்றக்கூடாது அவர்களை வெளியேற்றலாமா என்று கேட்கிற உங்களை வேண்டுமானால் அஞ்சாவது கேள்விங்க தொழுகையில் தக்மீது கட்ட முறை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள் சில பேர் நெஞ்சில சொல்றாங்க சில பேர் தொப்புளுக்கு மேல சில பேர் தொப்புளுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னா இமாம்களுக்கு இடையில ஹதீஷ்கள் முழுமையாக பார்த்த காரணத்தினால அபிப்பாயுதம் நிறைய வந்திருக்கிறது உங்களுக்கு அபிப்பிராய வேதம் வருகிறது இன்றும் அபிப்பிராயம் வேதம் வரலாம் எல்லாவற்றிலும் அபிபிராயம் இருக்கு அபிபிராயிருக்கு யாருக்கு தேவையான சேர்ந்தவர் சாபி மதகவை சார்ந்தவர் வாழும் ஊருக்கு சென்றால் ஷாபி மதகவை சேர்ந்த அதன்படி தொழலாமா இதனை இமாம்கள் அனுமதித்தார்களா போறார் போறோம் இன்றைக்கும் என்பதற்காக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் விடுவீர்களே விட்டவர்கள் தீனை விடுவார்கள் விட்டவர்கள் ஒருத்தலை வந்த மட்டும்தி கை ஆற்றினார்கள் வருது போதும் அதனால பசுக்கும் வைதீக்கும் போதும் அப்படின்னு சொல்லுவார் அதனால வாய்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இந்தியாவிலே தான் உருவானது நாளைக்கு நான் இருப்பேன் தொண்டியில் இருப்பேன் திண்டுக்கல்ல தான் இருப்பேன் வருஷமாக விட வேண்டும் என்று ஒரு ஆள் கூட சொன்னது கிடையாது இந்த உலகத்தில் வரு அவர்களுடைய துடுக்கத்தனத்தின் அறிவு கூடுதலாகிவிட்டது என்றாலே தேவையில்லை என்று சொன்னார்கள் அறிவித்த கரியாரம் வேகமாக நினைக்கிற பேர் பெரிய எனக்கு ஆபத்து இல்ல அவருக்கு அவர் அல்லது அவரை சார்ந்த ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் ஈமானை விட்டு கெட்டு போவதற்கு சைத்தான் உபயோகிக்கிற கருவி இமாம்களை விட வேண்டும் என்றது மார்க்கத்தின் பெயராலேயே ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லி வேற சொன்னால் அதனால மார்க்கம் என்று சொல்லியே கெடுக்க வேண்டும் என்று சைத்தான் நினைத்தால் அப்ப சைத்தான் அவனுக்கு என்ன சொல்றானா இமாம்களை விட்டு சொல்றான் இமாம்களை விட்டு விட்டு கடைசியில் என்ன சொல்வாரு இந்த புகாரி எல்லாம் குப்பேன்னு சொல்லுவார் இந்த பிகை கிதாபை குப்பைன்னு சொன்னவர் நாளைக்கு என்ன சொல்ல போறாரு பற்றி எழுநூறு வருஷத்துக்கு பின்னாலே தஹரீபு தஹரீபிலேர் சொல்லுவதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஹதீஸை சொன்னவர்கள் இருந்தார்கள் அந்த நூறுல இருந்தவர்களை பற்றி இபுஹருக்கும் அதை முசுக்கும் அதே போல அகமது பின் அக்பல் அதற்கு பின்னாலே வந்தவர்களுக்கும் என்ன தெரியும் ஆகையினால் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவெல்லாம் குப்பை குப்பை நபர்களை பற்றி என்று யார் விவரித்து சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இடையில் எந்தவித சனதும் இல்லை யாரும் நிரூபிக்க முடியாது நாளைக்கு அவர்கள் குப்பை என்று சொல்ல போகிறார்கள் அதன் காரணத்தினால் மற்ற கிதாபுகளையும் குப்பை என்று சொல்ல போகிறார்கள் ஏமாந்து போகாதீர்கள் அப்படி சொன்னவர்கள் ஏராளம் அப்படி குப்பை என்று இந்த புகாரி ஷெரீபையும் முஸ்லிமையும் நம்பித்தான் இந்த muslim சமுதாயம் கெட்டு போய்விட்டது என்று நியாஸ் பத்தாகூரி எழுதியிருக்கிறார் அவர் இது மாதிரி படித்தவர் தான் ஒரு பட்டதாரி முஸ்லிம் சமுதாயம் கெட்டு போய்விட்டது முஸ்லிம் சமுதாயம் கெட்டுப்போய் விட்டது எனவே இந்த மௌலிகளை நம்புகிறவர்கள் இந்த கிதாபுகளை நம்புகிறவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நான் முஸ்லிம் இல்லை நான் முஸ்லிம் ஆகிருந்தால் அவர்கள் முஸ்லிம் இல்லை நியாஸ் பத்தாகபுரி சொன்னது ஏ போட்டி புத்தகம் இதெல்லாம் கையில் இருக்கு நேரம் தான் இல்ல எழுத ஐநூறு ஆயிரத்து தான் சம்பந்தப்பட்டது எனக்குற ஐநூறு ஆயிரத்து தான் பாக்கி இருக்கிறேன் எத்தனை ஆயிரத்துங்க ஆறாயிரத்தி பாக்கி கேட்ட ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்து அது என்ன சண்டை போட்டு முடியலையே மதப்பு விரும்பி விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் பொதுப்படையாக வாக்கியம் இன்றைக்கும் இருக்கிறது தாராளமாக அதே கேள்வியில இன்னொரு தயவு செய்து விளக்கி கூறுமாறு வேண்டுகிறேன் பொதுவாக பையட் வாங்கலாமா முறியது வாங்கலாமா ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஒழுங்காக நடக்க முடியாத நிலையில் தனக்கு பொறுப்பாளராக தனக்கு மேலாளராக ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவர் நல்லவராக இருந்து வழிநடத்தி சென்றால் தவறில்லை அவர் நல்லவராக இருக்கணும் உங்களை வழிநடத்தி செல்ல தகுதி இருக்கணும் கட்டுப்பட்டுக்கணும் உங்களுடைய மேலாளர் இருந்தால் எனக்கு ஒரு சேகை எடுத்துக் என்ன தவறி இருக்கிறது அவ்வளவுதான் சரி தராவி எத்தனை பெருநாள் தொழுகை எப்படி தொழ வேண்டும் தராவிதீன் எண்பத்தி ஆறு புக்கம் நூத்தி 10 10 நூத்தி அறுபது எட்டுக்கும் தராவிக்கு சம்பந்தம் இல்லை அடுத்த கேள்வி தொகை எப்படி வேண்டும் எந்த நேரத்தில் இமாறு எப்படி சொல்றார்கள் சொல்லாம் அதை விட கூடுதல் யாராவது விரும்பினால் அடிப்படையில் சொன்னால் அதை தவறு என்று சொல்லவில்லை அடுத்த கேள்வி இஸ்லாத்தில் கலா தொலகை உண்டானிகளுக்கான சிறப்பு தொழுகை என்று உண்டா ால மறந்த காரணத்தினால் தொழுகு தொல்லி இருக்கிறார்கள் அதை வைத்து பின்னாலே வந்த உமத்துகள் முழுவதும் சேர்ந்து அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் இந்த ஏற்றுக்கொள்ளை அடுத்த கேள்வி பிரயாணிகளுக்கான சிறப்பு தொழுகை என்று உண்டாங்கலை கேள்வி அடுத்தது ஆண்கள் தங்க நகைகள் அணியலாமா கூடாது அணிந்து கொண்டு கூடாது ஒரு சிஃப்ரென்று எனக்கு பக்கம் யாபகத்தில் அணிந்து கொண்டு வந்தார் தங்களுடைய கையாலையே கலத்தி அதை தூக்கி எறிந்து விட்டார்கள் தூக்கி எறிந்து விட்ட பிறகு சொன்னார்கள் நரகத்தினுடைய ஒரு நெருப்பு துண்டை கையிலே போட்டுக் கொள்கிறாரா மருதாணி ஆண் பெண் இருபாளரும் திருமணத்தின் போது ஆண்கள் கட்டாயம் மருதாணி இட வேண்டுமா எந்த முறைகளில் செயல்பட்டால் திருமணம் செல்லுபடியாது அழகு தரக்கூடிய சாதனங்களை நல்லது ஏனென்றால் அப்படிதான் உறவு நல்ல இருக்கும் என்றால் பெண்கள் கட்டாயமா திருமணங்கள் நடத்தப்படும்படிய செல்லுபடியாகும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு ஒரு பெரிய பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பெண்களை பள்ளிவாசல கூட்டிட்டு வாங்க பெண்களை பள்ளிவாசல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க